வணக்கம் நற்றனையின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்திச் சேவை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழகச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் ஜனவரி எட்டாம் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர் நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டி டிவி தினகரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எம்எல்ஏவாக பதவியேற்கிறார் புதிய உத்வேகத்துடன் திமுக தொடர்ந்து செயல்படும் என்றும் அதன் தனித்தன்மையுடனும் தன்மானத்துடனும் முரசி பார்க்க ஒருபோதும் எண்ணி பார்க்க வேண்டாம் என்று மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் சிபா ஆதித்தனார் வரலாறு ஊடக தமிழில் ஆதித்தனார் கொண்டு வந்த எழுத்து நடை பாடத்திட்டத்தில் இடம்பெறும் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை இரண்டாம் கட்டமாக சென்னையில் உள்ள கோடம்பக்கத்தின் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அரசியல் பிரவேசம் குறித்து முடிவை ஒன்றாம் தேதி அறிவிப்பேன் என்று அவர் கூறியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விரைவில் மக்களை கவரும் விதமாக பல முக்கிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளது குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஷாப்பிங் மால்களை நிறுவ உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஓகே புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ததில் முதல் கட்ட ஆய்வில் குமரி மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் நூற்றி கோடிக்கு சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பான வீடியோவை வெளியிட்ட டி தினகரன் ஆதரவாளர் வெற்றிவேலுக்கு நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது இந்திய செய்திகள் குஜராத்தில் இரண்டாவது முறையாக விஜய் ரூபானி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி பாஜக தலைவர் அமித் ஷா பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை முன்னாள் அதிபர் குல்பூஷன் ஜாதவின் குடும்பத்தினர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினர் ஆந்திராவில் மாதம் ரூபாய் தொலைபேசி இணைப்பு இணையதள சேவை இருநூற்று சேனல்களுடன் தொலைக்காட்சி இணைப்பு போன்ற ஃபைபர் கிரிட் சேவையை இன்று விஜயவாடாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார் ஜாதியால் மனிதர்களின் ரத்தம் தீர்மானிக்கப்படுகிறதா என மத்திய அமைச்சர் அனந்த்குமார் ஹெக்டேவிற்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக விவசாயத்தை நவீனப்படுத்த உலக வங்கிகளிடம் முன்னூற்று பதினைந்து மில்லியன் கடனுதவி பெற மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேசிய விலங்காக புலியே தொடரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது தேசிய விலங்காக சிங்கம் மற்றும் பசுவை மாற்றக்கோரி எந்த பரிந்துரையும் வழங்கப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளது அணு ஆயுத சோதனைகளால் வல்லரசுகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் போன்று உருவ ஒற்றுமை கொண்ட டிராகன் கிங் தற்போது சமூக வலைதளங்களில் பிரபலமாகி வருகிறார் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ரஷ்ய அதிபர் தேர்தலில் எதிர்கட்சித் தலைவரும் புட்டினுக்கு கடும் போட்டியாளராகவும் கருதப்பட்ட அலக்ஸி நவால்னி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது அகதிகளுக்கு உலக நாடுகள் அடைக்கலம் அளிக்க வேண்டும் என்று கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் சிறையில் உள்ள குல்பூஷன் ஜாதவை சந்திக்க சென்ற அவரது மனைவி அவமரியாதை செய்யப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் முப்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது இந்திய மியூச்சுவல் பண்ட் துறையின் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரூபாய் ஆறு லட்சம் கோடி உயர்ந்துள்ளது தொடர்ச்சியாக சிறு முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது பேரி வாகனங்களுக்கான ஜிஸ்டி வரியை ஐந்து சதவிகிதம் குறைக்க வேண்டும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் இந்தியர்கள் மட்டுமே வருமான வரி செலுத்துகின்றனர் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கிடையேயான நான்காவது ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் விளையாடுவதால் இந்த போட்டி பாக்சிங் டே டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒரு போட்டியில் நியூசிலாந்து அணி அறுபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய பேட்மிண்டன் வீராங்கனைகள் பி வி சிந்து சாய்னா நேஹ்வால் ஆகியோருக்கு எதிராக விளையாடுவது எப்போதுமே சவால் அளிக்கக்கூடிய விஷயமாகும் என்று ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா கூறியுள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தமிழக கிரிக்கெட் அணியில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கவிமேகன் என்ற மாணவன் பந்து வீச்சில் முதலிடம் பிடித்து தமிழக அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளான் திரைச்செய்திகள் ஆர்கே நகரில் மக்கள் பணிகளை நிறைவேற்ற தினகரனுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று நடிகர் விஷால் கூறியுள்ளார் பிரபல பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை பெரெய்லி இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகம் இன்று வழங்க உள்ளது இந்த வாரம் இருபத்தி தேதி வெளியாக இருக்கும் பிரபுதேவான் நடித்து தங்கர் பச்சான் இயக்கிய திரைப்படம் களவாடிய பொழுதுகள் இந்த படத்தின் போஸ்டரில் தமிழ்நாட்டை விட்டு தமிழ் போய்விட்டது என்கிற வாசகங்களுடன் வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நாளும் ஒரு விதை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்